தமிழ்நாடு மாணவர் இளைஞரணி கூட்டமைப்பு நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கங்க இப்போ பிரகாசமாக வணக்கீங்க தீவன புல் சாகுபடி முறை பற்றி நல்லாயிருக்குங்க இப்போ அந்த முறைகளில் ஒரு குழிக்கும் அடுத்த குழிக்கும் எத்தனடி ஸ்பேஸ் இருக்கும் நீளத்தில் எவ்வளோ இடைவெளி இருக்கணும் அகலத்தில் எவ்வளோ இடைவெளி இருக்கணும் ஆறு கரணை வச்சால் எவ்வளோ இடைவெளி இருக்கணும் எட்டு கரணை வச்சால் இடைவெளி இருக்கணும் அது பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஐயா இது மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம செஞ்சு பார்த்துடலாங்க மிக்க நன்றிங்க